إِنِ اتَّقَيْتُمْ فَلَا تَخْضَعُنَّ بِالْقَوْلِ فَيَطْمَعَ الَّذِي فِي قَلْبِهِ مَرَضٌ فَيَطْمَعَ الَّذِي فِي قَلْبِهِ مَرَضٌ وَقُلْنَا قَوْلًا مَّعْرُوفًا وَقِرْنَ فِي بُيُوتِكُنَّ وَلَا تَبَرَّجْنَ تَبَرُّجَ الْجَاهِلِيَّةِ الْأُولَى وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَاطِعُوا اللَّهَ وَرَسُولَهُ إِنَّ مَا يُرِيدُ اللَّهُ لِيُذْهِبَ عَنكُمُ الرِّجْسَ أَهْلَ الْبَيْتِ وَيُطَهِّرَكُمْ تَطْهِيرًا وَقَالَ النَّبِيُّ صلى الله عليه وسلم إِنِّي تَارِكٌ بَيْنَكُمْ أَثْقَلَيْنِ لَنْ تَدَّلُوا مَا انْتَمَسَكْتُمْ بِهِ مَا كِتَابُ اللَّهِ وَأَهْلُ بَيْتِي أُذَكِّرُكُمْ اللَّهَ فِي أَهْلِ بَيْتِي أَرْوَاحُ مُسْلِم وَقَالَ النَّبِيُّ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ مَنْ بَطَّأَ بِهِ عَمَلُهُ لَمْ يُسْرِعْ بِهِ نَسَبُ أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ أَلَا وَتَأَلُّؤُ لَالَنُ நிகரட் அன்புடைய உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் சீர்கர்ஷிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முச்சிரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாலியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய அரசூலுல்லாஹி சல்லாஹி சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றெண்டும் உண்டாவதாக அலமதுல்ல கணேத்திற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அல்லாஹு சுபானம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான தூய்மையான மார்க்கத்தை தந்திருக்கிறான் அவனால் தரப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம் எவ்வளவு தூய்மையோ எவ்வளவு சுத்தமோ அதே மாதிரி அந்த மார்க்கத்தை அறிமுகம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி சல்லம் அவர்களும் தூய்மையானவர்கள் அவர்களும் உன்னதமானவர்கள் அவர்களும் சிறந்த உயர்வை கண்ணியத்தை பெற்றவர்கள் அந்த ரசூல் லாஹி சல்லு வடைஹிசல்லம் அவர்கள் உலகத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு சொச்சம் வருஷம் கழிந்தும் அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த நபி அவர்களை பற்றி பேசாதவர்கள் இல்ல அந்த நதியவர்களை பற்றி எழுதாதவர்கள் தொடர்ந்து இறுதி எல்லையை முடிவை அடைந்ததாக வரலாறு இல்லை ஏன் அவர்கள் அந்த அளவுக்கு உள்ளால் உண்மையான முறையிலே உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சென்றார்கள் அந்த நபியவர்களுடைய பிறப்பிற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே அவர்கள் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் நேரான வழியை காட்ட வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலேஹி அவர்கள் அல்லா புரான்ல ஞாபகப்படுத்துகின்றான் இப்ராஹிம் அலேஹி அவர்கள் கேட்ட துப்பாத் என்ற யா அல்லா என்னுடைய இந்த சந்ததியிலிருந்து நீ ஒரு ரசூலை அனுப்பி வேண்டும் அவர் இவ்வாறு இவ்வாறு இருப்பார் என்று அதற்கு இப்ராஹிம் அழைகி பலாற்று வசலாம் அவர்கள் கேட்ட ஜுவையும் அல்லாஹ் குரான் படுத்துகின்றான் நபி அவர்களுக்கு முன்னால வந்தி சலாத்து அவர்களும் வருகையை அவர்கள் நன்மாராயம் கூறுவார்கள் எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார்கள் அவருடைய பெயர் அஹமத் தல்லம் என்று அதையும் அல்லா குரான் ஞாபகப்படுத்துகின்றான் ரசூல் தள்ளாக தள்ளம் அவர்களை பெற்றெடுத்த நேரத்தில் அவர்களுடைய அவர்களுடைய தாயார் அம்மை ஆமினார் அம்மையார் அவர்கள் ஒரு கனவை காணுகின்றார்கள் அதாவது பெரிய ஒரு ஒளிப்பிழம்பை அவர்கள் பெற்றெடுக்கின்றார்கள் அந்த ஒளிப்பிளம்பின் மூலமாக அந்த ரோம பார்த்தி கற்றில் உள்ள மாளிகைகள் எல்லாம் இறங்குகின்றது பிரகாசிக்கின்றது என்ற ஒரு கனவை அவர்கள் காணுகின்றார்கள் பின்னால் எழுதப்படுகின்றது இது நபி அவர்களுடைய வருகையை வைத்து நபி அவர்களுடைய பிறப்பை வைத்துத்தான் இவ்வாறு அவர்களுக்கு கனவு காட்டப்பட்டது மேலான அவர்களுடைய வருகையை பற்றி அல்லாஹ் இருக்கின்றான் அதற்கு பின்னால் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அழைக்கின்றான் ஏழு வானங்களை தாண்டி நபியவர்கள் செல்கின்றார்கள் செல்வதற்கு முன்னாலே மஸிது உல் அக்சா என்ற அந்த ஜெருசலத்திலே உள்ள பள்ளிவாசலில் ஆயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் அந்த இடத்தில் ஒன்று சேர்க்கின்றான் நபிமார்களுக்கு நம்முடைய நபியவர்கள் இமாமத் செய்கின்றார்கள் அவர்கள் அனைவர்களையும் அதன் பின்னால் அல்லாஹ் வைக்கின்றான் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல மிக விரிவான அடிப்படையிலே இந்த ரிவாயத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு வானத்தையும் தாண்டி செல்கின்றார்கள் அந்த வானத்திலே உள்ள நபிமார்கள் போன்ற பல நபிமார்களை அந்த வானத்திலே ஒவ்வொரு வானத்திலே வைத்து ஒவ்வொரு வானத்தை நபியவர்கள் கடந்து செல்வார்கள் நம்முடைய சகோதராக ஒவ்வொரு வானத்திலே உள்ள அந்த மலஸ்மார்களின் மூலமாக நபி அவர்கள் வரவேற்கப்பட்டு மேலே செல்கின்றார்கள் கடைசியாக அல்லாஹுவை சந்திக்க செல்கின்றார்கள் குரானிலேஜு மிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதிலே தகாபாக்களுக்கு மத்தியிலேயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது நபி அவர்கள் நேராக அல்லாஹுவை சந்தித்தார்களா அல்லது அவர்களின் மூலமாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் வகை அறிவித்தானா என்பதில் மிக முக்கியமான தகாபாக்கள் ஹதரத் ஐஷா ரவி அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் நபி அவர்கள் அல்லாஹுவை சந்திக்கவே இல்லை பார்க்கவே இல்லை ஆனால் ஹதரத் அப்துல்லாஹிபின் அபாத் ஹதரத் அப்துல்லாஹிபின் இரண்டு பேர்களுடைய கருத்து நபி அவர்கள் நேரடியாக அல்லாஹுவை சந்தித்தார்கள் பார்த்தார்கள் அல்லாஹ் வகை அறிவித்தது நேரடியாக நபி அவர்களுக்கு தான் குறான சூரா நஜி அல்லா குறிப்பிடுகின்றான் ார்கள்த்து சென்றக்கு நேரடியாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் வகையை இறக்கி வைத்ததாக குறிப்பிடுகின்றார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்கு கணவான்கடே சகோதரர்களே உலகத்தில் பார்க்க வேண்டும் என்று கேட்டார்கள் உங்களால் என்னை பார்க்க முடியாது இந்த மலையை நீங்கள் பாருங்கள் இருந்துவிட்டது என்றால் நீங்கள் என்னை கண்டதாக அருத்தம்மால்லாம் மயக்கம் போட்டு வீழ்ந்துட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் குரான்ல குறிப்பிடுகின்றான் நம்முடைய நதிசல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான் அவர்கள் அல்லாஹுவை சந்திக்குகின்றார்கள் அல்லாவுடன் பேசுகின்றார்கள் அவர்களுடைய பல விடயங்களை கொண்டு அல்லா சத்தியம் செய்திருக்கின்றான் அவர்கள் ஊரை கொண்டு சத்தியம் செய்கின்றான் நபியவர்களுடைய நெஞ்சை வைத்து கேட்கின்றான் உங்களுடைய நெஞ்சத்தை நாங்கள் விசாலமாக்கவில்லையா நபியுடைய வாழ்நாளை வைத்து சத்தியம் செய்து ான் உங்களுடைய வாழ்நாள அவர்கள் ஒரு வகையான சகோதர்கள அவர்களை அல்லா எவ்வாறு உயர்த்தினானோ இந்த அளவுக்கு அவர்கள் உயர்த்தப்பட்டார்களோ அதே மாதிரி நபி அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் சாதாரணமானவர்கள் அல்லது நபிவர்களுடைய குடும்பத்தினர்களை நாம் என்று சொல்லுவோம் அகலூல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மகள்மார்கள் நபியுடைய பேரன் சேர குழந்தைகள் நபி அவர்களுடைய மாம்பிமார்கள் நபி அவர்களுடைய சிறிய தந்தை மார்கள் அதே மாதிரி நபியுடைய மனைவிமார்களும் அதிலே சேருகின்றார்கள் அந்த அகலுள் பைத்தை பற்றியும் அல்லாஹு பல இடங்களில் குறிப்பிடுகின்றான் நபியுடைய மனைவிமார்களை பற்றி சொல்லும் பொழுது நபியுடைய மனைவிமார்களே நதியுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லா கூறுகின்றான் மற்ற பெண்களில் ஒருவரை போன்று நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய பேசினால் நீங்கள் கூட பேசாதீர்கள் ஆசை இருக்குமோ அவனுக்கு தவறான சிந்தனைகள் வந்துவிடும் சரியான முறையில் அவர்களுக்கு பதில் சொல்லிவிடுங்கள் என்று தொடர்ந்து வழிபடணும் சொல்கையை சரிவர நிறைவேற்ற வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லா என்ன கூறுகின்றான் அல்லா நாடுவதெல்லாம் உங்களை அசுத்தங்கள் உங்களை பூரணமாக சுத்தப்படுத்த அல்லாஹ் நாடுகின்றான் அதனால் நீங்கள் இங்கு இந்த வாழ வேண்டும் இங்கு இந்த நடக்க வேண்டும் என்று அகளுள் பைத் என்று அல்லாஹூர் குறிப்பிடுகின்றான் உங்களை நான் விட்டுவிட்டு செல்கின்றேன் பைன சகலே மனிதர்களுக்கும் ஜென்களுக்கும் மத்தியில் உங்களுக்கு இரண்டு விஷயங்களை விட்டு விட்டு ஒன்று கிதாபுல்லா அல்லாஹுடைய வேதமாகிய குரான் இரண்டாவது செல்கின்றேன் வேறொருவாயத்தில் வருகின்றது காலம் எல்லாம் நீங்கள் வழி தவறமாட்டீர்கள் உலகிருக்கும் என்னுடைய அகளு பைத்துடைய விடயத்தில் நீங்க அல்லாவா பயந்து கொள்ளுங்க அல்லாஹுவை நான் ஞாபகப்படுத்துகின்றேன் என்னுடைய அகளுள் பைத்துடைய விடயத்தில் நீங்கள் அல்லா போய் பயிர் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்ன முஸ்லிம் அவர்களுடைய அந்த பதிவு செய்திருக்கின்றார் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் விசேஷமாக அவர்களுடைய அகளுள் வைப்பில் உள்ள ஒவ்வொருவரை பற்றி தனியாக இருக்கின்றது அந்த தலைப்பில் நபி அவர்கள் மகள்ஷ <laughs> பா பாத்தி என்னுடைய ஈர கொடையுடைய ஒரு தொண்டு மண் ஆதா பாத்திமது அந்த பாத்திமாவை கோபப்படுத்தினால் அவர் என்னை கோபப்படுத்திய மாதிரி என்று பாத்திமா ரசி அல்லாஹு அண்ணா அவர்களுடைய நிறைய சிறப்புகளை கூறியிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு நான் சொல்வார்கள் பாத்திமா சொன்ன அந்த பாத்திமா அந்த ரவி அல்லாஹு அண்ணா அவர்கள் சோருக்கத்துடைய பெண்மணிகளுக்குரிய தலைவியாக இருக்கின்றார்களே அந்த பாத்திமா ரவி அல்லாஹுவா அவர்களுடைய கணவர் அலி ரவி அல்லாஹுவோ அவர்களை பற்றியவர்கள் நிறைய குறைப்பட்டு இருக்கின்றார்கள் நபியவர்கள் சொல்வார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வைப்பாரோ அவரை நீ விரும்புவாயாக அவருடன் யாரு கோபித்துக் கொள்வாரோ அவருடன் நீயும் கோபித்துக் கொள்வாயாக நங்குன் மௌலன் அ மௌலா அவர் அ அவர்களுக்கும் நேசர் என்று குறிப்பிடுவார்கள் ஆனால் ஒருபடியாக மறைந்திடக்கூடாது அதே மாதிரி உலகத்தில் உள்ள மெஜோரிட்டியான உலமாக்கள் அந்த அகுத்திலே உள்ள எல்லோரையும் ஒரே மாதிரியாக இருக்கலாம் அவர்களுடைய பேர குழந்தைகளாக இருக்கலாம் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களாக இருக்கலாம் அப்பாஸ் ஹம்சா ரவி அல்லாஹூ அனுகுமா அவர்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லோரையும் ஒரே மாதிரி பார்ப்பார்கள் ஆனால் இதற்கு நேர் மாற்றம் அவர்கள் அவர்களை பற்றி அவர்கள் நிறைய நீங்களுடைய இரண்டு மகன்மார்கள் இவர்கள் யாருக்கே உள்ள பேர குழந்தைகள் மட்டுமல்ல அவர்களுடைய வளர்க்கும் மகன் அவர்களை கூட நபி அவர்கள் விட்டு வைக்கிறார்கள் ஒரு தரவன் நபி அவர்கள் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என்னை தூக்கி அவர்களுடைய வலது வைத்தாங்க அவர்களை தூக்கி இடது அதனால் நீயும் நேசிப்பாயாக நீயும் விரும்புவாயாக இரண்டு பேர்களையும் ஒரே மாதிரியாக நதி அவர்கள் பண்ணினார்கள் உண்மையான பேர குழந்தைகள் வித்தியாசம் ஒரே மாதிரியாக இரண்டு பேர்களுடனும் அவர்கள் நடந்தார்கள் அதே மாதிரி சிறிய தந்தை அப்பா சரதி அல்லாஹுவோ அவர்களை பார்த்து சொல்லுவாங்க என்னுடைய அதனால என்னுடைய அப்பாசாரி நோவித்தீங்க அப்பாசுக்கு யாராவது நோவினை கொடுத்தால் அவர் ஏறச்சு நோவினை கொடுத்ததற்கு சமம் என்று சொன்னதோட மட்டுமல்ல ஒரு செலவுதர அப்பா இப்போ அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க அப்பா நாளைக்கு திங்க கிழமை நீங்க வாங்க உங்களோட மகன் இபுனு அப்பாசையும் கூட்டிக் கொண்டு வாங்க உங்களுக்காக அல்லாஹம் பாவம் அவருடைய மகனுடைய பாவம் வெளிரங்கமான பாவம் மறைந்திருக்கூடிய அதே மாதிரி தன் நபியுடைய அவர்களை பற்றி கூறுகின்றான் முழு உலகத்தில் உள்ள மக்களுடைய தாய்மார்கள் எங்கள் எல்லோருடைய தாயை போன்றவர்கள் அவர்களை மறுமணம் முடிப்பது ஹராம் ஏன் அவர்கள் தாயை போன்றவர்கள் அவர்களில் உள்ள ஒவ்வொருவருடைய சிறப்பையும் நபியவர்கள் சொல்லாமல் விடல்ல பதிவு செய்யரம் ஒருவார்கள் என்னுடைய சொன்னதாக அல்லாஹ் சொன்னதாக நீங்க சொல்லுங்கள் அவர்கள் நன்மாராயம் சொல்லுங்க அதாவது சத்தங்களும் இல்ல தூய்மையான தனியான ஒரு முத்தாள செய்யப்பட்ட ஒரு மாளிகை அவர்களுக்கு இருப்பதாக நீங்க நன்மாராயம் கூறுங்கள் அவர்களை பற்றி ஓர் இரண்டு ஹதீஸ் ஆயிஷா ரவி அல்லாஹு அவர்களை பற்றி நிறைய கிதாபுகளே எழுதப்பட்டிருக்கின்றது அதிர தாய்ஷாரதி அல்லாஹுவான்ஹா நபியுடைய வப்பாத்துக்கு பின்னால சொல்லுவாங்க அந்த நபி கடைசி நேரம் அவர்களுடைய அறையில் வைத்து அவர்களுடைய ரூஹ பிரியக்கூடிய நேரத்தில் என்னுடைய உமிழ் தான் அவர்களுடைய உமிழ் கலந்து விட்டது எந்த அளவுக்குண்டா அதில் தாய் சாரதி அல்லாஹுவான் நபி அவர்களுடன் ஒரே கோர்வையிலே படுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் நபிவர்களுக்கு ஒரே அந்த நேரத்தில் அவர்கள் வருவார்கள் வேறொரு வாயத்தில் வருது வருகின்றார்லாம் கூறுகின்ற பார்க்க முடியாது பெரியார்களே அன்பிற்குரிய சகோ இந்த நபியுடைய மனைவிமார்கள் அவர்களுக்கும் தனியான சிறப்பு அதனால தான் காலத்தில் வாழ்ந்தாக்கள்மர்வரும் சத்தியம் செய்து சொல்வார்கள் அல்லாஹும் மீது சத்தியமாக நபியுடைய குடும்பம் என்னுடைய குடும்பத்தை விட எனக்கு விருப்பமானது ஏன் நபியுடைய குடும்பம் அது குடும்பம் நியவர்களுடைய குடும்பத்தை என்னுடைய குடும்பத்தை விட அதிகமாக நேசிக்கின்றேன் என்பார்கள் கூறுகின்றார் அவர்கள் தான் இந்த கால போடக்கூடிய மோசாவை அதிலே சயம் செய்வதை பற்றி வந்து நான் கேட்டேன் அதரஸ் சொல்லுவாங்க நீங்க அழீட்ட பேச கேளுங்க அவர் என்னை விட தெரிந்தவர் உண்மையில் அவர்களுக்கு நடந்திருக்கு ஒரு தவறான அபிப்பிராயத்தின் பேரில் அலி ரவி அவர்களை மதித்தாங்க அவர்களுடைய கடைசி காலத்துலி ரல்ல அவங்கள்ட வந்து உங்களோட மகள் பொம்மு குழு தூம எனக்கு முடித்துட்டாங்கன்னு கேட்டாங்க அவர்கள் வயதுல ரொம்ப மூத்தவர்கள் அவர்களுக்கு சொல்வார்கள் எல்லா சம்பந்தமும் எல்லா மமிஷங்களும் துண்டிக்கப்பட்டுவிடும் என்னுடைய சம்பந்தம் வம்சத்தை தவிரார்கள்த்தி முடிக்கிறது உயர்வு கிடைக்கலாம் என்று அதிகம் அதர அழிவோம் அவர்களை முடித்ததாக கூறப்படுகின்றது மேலான கரேஷா ஹதரத் ஹுசைன் ரபியல்ல அவர்கள் தன்னுடைய ஒரு மகனுக்கு ஹசன் என்று பெயர் வைத்தாங்க அவர்களுடைய ஒரு மகன் அப்துல்லா என்று அதாவது அவர்களுடைய ஒரு பேர குழந்தை அப்துல்லாஹி புனூல் ஹசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர குழந்தை அப்துல் அஜீஸ் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய ஆட்சி காலம் இவர் வருகின்றார் அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள்ட்ட ஏதோ ஒரு தேவை விஷயமாக வந்தவுடன் அப்துல் அஜீஸ் ரஹுல்லா எலும்பி நின்று சொன்னாங்க நீங்க எப்படி நீங்கள் நபியுடைய வம்சத்து நீங்கள் அகளு சேர்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் வீட்டுக்கு வந்து விரும்பவே இல்லை அவமானப்படுத்துவது மாதிரி பின்னால் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகின்ற ஒவ்வொருவரும் அந்த நபியுடைய அகலூரில் வந்தவர்களை அவர்கள் நேசித்தாங்க அவர்களை மதித்தாங்க அவர்களுக்கு தேவையான ஹெல்புகளை செய்தாங்க அவர்களுக்கு உதவிகளை செய்தாங்க இந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான சரித்திரம் அவர்களுடைய என்ற கிட்ட இந்த சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது செல்லும் அவர்களுடைய அகளு பைசை சேர்ந்த ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்திலே உள்ள பெரியவர் ஆண் இறந்து அவருக்கு நிறைய பெண் குழந்தைகளும் அவருடைய மனைவியும் அவர்கள் வாழ்வதற்கு எந்த வருமானமும் இல்லை அதாவது மகள்மார்களை என்ன செய்யறாங்க அந்த ஊர்ல போய் கேட்டாங்க சொல்லி விளங்கிடுவாங்க அது சரியில்லைன்னு சொல்லி ஊரை விட்டு விட்டு சென்று விடுகின்றார் அந்த தாயும் அவளுடன் உள்ள அந்த நாலு ஐந்து பெண் குழந்தைகளையும் அழித்துக் கொண்டு வேறொரு ஊருக்கு சென்று ஒரு மத்தோரத்தில அந்த குழந்தைகளை அமர வைத்து அந்த ஊரடம் விசாரிக்கின்றார் யாராவது முக்கியமான வசதி படைத்த ஒருவர் இருக்கிறாரான் சொல்லி இப்பொழுது அந்த வசதி படைத்தவருடைய வீட்டை போய் இப்படித்தான் நாங்கள் இந்த ஊரை சேர்ந்தவங்க நாங்க அகுளு பயிற்சியை சேர்ந்தவங்க என்னுடைய கணவன் இறந்து விட்டாரு எனக்கு நிறைய பெண் குழந்தைகள் எனக்கு வேற எந்த வசதியும் இல்லை அதனால உங்களால முடியுமான உதவிகளை செய்யணும்னு கேட்கிறாங்க அந்த பெரியவர் அவர் கொஞ்சம் கர்வம் பிடித்தவர் அவர் சொன்னாரு என்பதற்கு ஆதாரம் அப்பா யாரு உங்களுடைய போய் சேருது நீங்க ஆதாரம் கொண்டு வாங்க என்று சொன்னவுடன் அந்த பெண்மணி சொல்லிவிட்டால் எனக்கு சொல்ல தெரியாது அவள் திரும்பி வந்து விடுகின்றால் நேரா ஒரு மஜூசி ஒரு ஒருவரணி அந்த பெண்மணி குடும்பத்தை அனுப்பி அந்த பெண்ணுடைய மகன்மார்களை கூட்டிக் கொண்டு வர சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு தேவையான முழு ஏற்பாடுகளையும் செய்து ரொம்ப கண்ணியமான முறையில் அந்த குடும்பத்தை தங்க வைக்கின்றார் யாரு அந்த நெருப்பை கூடி அந்த மஜூசி அன்று அவர்கள் வந்தை போ அங்கே சொற்கம் மாளிகைகள் கட்டப்பட்டிருப்பதை போன்று அதற்கு பக்கத்திலே நபி அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க இந்த பெரியவர் போய் கேட்கிறாரு யார் ரசூல் அல்லா இந்த மாளிகை யாருக்குரியது இது ஒரு முஸ்லிம் கூறியது சொன்னாரிய அரசூல்லா அன முஸ்லிமும் நானும் உண்மையான முஸ்லிம் நானும் நான் அல்லஹவை மட்டும் நம்ப முஸ்லிம் நபி சொன்னாங்க நீங்க முஸ்லிம் என்பதற்கு எனக்கு ஆதாரத்தை கொண்டு நீங்க முஸ்லீம் என்பதற்குரிய ஆதாரத்தை கொண்டு வாங்க நீங்க நேற்று உங்கள்கிட்ட வந்து என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து சொன்னால் நான் அகலுவை சேர்ந்தவள் என்று சொல்லி நீங்க அவள்கிட்ட ஆதாரம் கேட்டீங்க ஆதாரம் கொண்டு வாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே அந்த மனிதர் அவர் பதற்றத்துடன் விளைச்சி சென்றார் அடுத்த நாள் காலை முதல் மாலை வரைக்கும் அந்த செம்மிலியை பற்றி விசாரித்து ஒரு மஜூசூட்ட இருப்பதாக அந்த செய்தி கிடைக்கிறது நேரம் மஜூசீட்டை போறாரு செஞ்சிறாரு நானும் உங்க ஒரு ஆயிரம் தருகின்றேன் இந்த குடும்பத்தை தந்துருங்க கேட்கிறாரு அந்த மஜூசி மது முடியாது இப்ப அவர் உண்மையா சொல்றாரு இந்த அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செய்தேன் நேற்று இரவை நானும் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டு விட்டேன் எங்க முழு குடும்பமும் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள் நீங்க நேற்று இரவு கண்ட மாதிரி நானும் ஒரு கனவு கண்டேன் என்னுடைய கனவில் சொன்னார்கள் என்னுடைய பெயரை சொல்லி நீங்க நேற்று இஸ்லாத்தை ஏற்றுக் என்னுடைய அகல் பயத்தில் உள்ள ஒரு குடும்பத்தை சொர்க்கம் உங்களுக்குரியது மாளிகை உங்களுக்குரியது தான் நபியவர்கள் சொல்லிவிட்டார்கள் கண்ணியமானவர்கள் கௌரவமானவர்கள் அவர்களை நாம் அர்த்தமாக கருதக்கூடாது அவர்களை வசதி வாய்ப்புடன் இருப்பாங்க ஒரு சிலர் கஷ்டத்தில் இருப்பார்கள் மேலான பெரியாரள சகோதரே இவர்கள் நபியுடைய வம்சத்தில் உள்ளவர்கள் நாட்ட நாட்டை பொதுவா பொது அகுக்காரர்களை மௌலானாக்கள் என்று குறிப்பிடுவோம் வெளிகாமா போன்ற பகுதியில பெண்களை குறிப்பிடுவாங்க ஆண்களை மௌலானா என்று குறிப்பிடுவாங்க நிறைய அகளு பைத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்குள் அந்தஸ்தை நாம் விளங்க வேண்டும் அவர்களுக்குள்ள மரியாதை மதிப்பை நாம் விளங்க வேண்டும் அவர்களையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் ஆனால் ஒரு கவலையான விஷயம் என்னடா அகளுபை அவர்களுக்கு ஜக்காத் அவர்களுக்கு ஜக்காத் கொடுக்கல அது தெளிவாகவே வந்திருக்கு அந்த அழுபைக்காரர்களுக்கு அந்த அந்த மூலான மார்களுக்கு அவர்கள் ஜக்காத்தை எடுக்கலாது ஆனால் சில இடங்கள்ல ஜக்காத்தை எடுப்பதற்கு தகுதியானவர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு ஜக்காத்தும் இல்ல அவர்களுக்கு ஹதியாவும் இல்ல அவர்களுக்கு சதக்காக்களும் நான் கொடுக்கிறல்ல முடியாது அன்பளிப்புகளை மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட இந்த அகளுமைக்காரர்கள் அவர்கள் மிகவும் தகுதியானவர்கள் நபி அவர்கள் அவர்களை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மதித்து இருக்கிறாங்க மீதான பெரியார்களே கனவான்களே சகோக்கரே அதனால தான் நபி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க என்ன செய்கின்ற வணங்குகின்ற சொல்லுகின்ற அவர்களுடைய பதிவு செய்திருக்கிறார் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதர நாட்டில் பெரு சின்ன அளவு ஆசப்பட்டார்கள் சகோதரர்களே அதனால் அவர்களை நாம் மதிப்பதோடு இன்னும் ஒரு விடிய மறந்துவிடக் கூடாது அகலுக்காரர்களும் நபுடையுடைய என்பதில் அவர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலான பெரியாக்களே அன்பிற்குரிய கனவான்கரே சகோதர்கள் அது மா என்று மகளாக இருக்கலாம் ஆனா நரகத்திலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க நரகத்திலிருந்து உங்களை என்னால பாதுகாக்க முடியாது அவர்களுடைய <Sessizuk> <Sessizuk> நீங்களும் அவர்களை கண்ணியவும் நம்பி அதில் நாங்கள் பின்னால் கடைசி வரைக்கும் மூன்று வரைக்கும் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் அதனால உலகத்தில் வாடும் காலம் எல்லாம் நல்லவர்களாக வாழ்வதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்வோமாக ஆகவே அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்களுடைய நேராக உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வாழுகின்றார்களோ அவர்களை பாதுகாப்பாக அவர்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாக விசேஷமாக இந்த நாட்டில் அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான ாக வாழ்ந்து நம் அனைவர்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் ஆமீன்